खालिद அவர்கள் பிரியும் இஷ்டமளிக்கப்பட்டவர்கள் ஆவர் அவ்விருவரும் உண்மை பேசி தெளிவாக பேசிக்கொண்டால் அவ்விருவரின் வியாபாரத்தில் வரக்கு தெளிக்கப்படும் அவ்விருவரும் மறைத்து பொய் பேசினால் அவ்விருவரின் வியாபாரத்தில் பறக்கத்து நீக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது முஸ்லிம் ஒன்று ஐந்து மூன்று இரண்டு